சொன்னால் கிளம்பா குறைவு அகிலம்னால் குறைவு இல்லாது பிரம்ம திரும்பவும் எந்த குறையும் இல்லை நிறைஞ்சவுக்கு அத்தி வீதம் ரெண்டு கிடையாது பிரம்ம ஒன்று பிரபஞ்சம் ஒன்றும் ரெண்டு வா ரெண்டு கிடையாது ரெண்டு தோற்றுதான்னு சொன்னால் ரெண்டு அல்ல எதனால் ஒன்று பொய்பொருள் இன்னும் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் சமாளமாக இருக்குது மெய்ப்பொருள் சமானமாகாது அதனால் அது அல்ல பொருப்பொருள் அல்ல லங்கிறது அசங்கம் மாய மாயா காரியங்கள் எல்லாம் சம்மந்தப்படுறதில்லை பிறகு அதை விட அன்னியமாக இயங்குதான் இயங்கவும் மாட்டாது கற்பித்த சம்பந்தம் உண்டு அதுதான் கற்பித்த அசங்கம் அதனால் அது வாசம் இல்லாதனா அசங்கம் தான் அறிவு உருவு அறிவே வடிவமாக இருக்கிறது அந்த பரம்பொருள் அறிவு வேறு வடிவம் வேறு இல்லை வெள்ளக்கட்டிக்கு இனிப்பு வேறு வெள்ளக்கட்டி வேறு இல்லை கல்கண்டுக்கு இனிப்பு வேறு கல்கண்ட இல்லை எல்லாம் கல்கண்டு இன் வடிவமே இனிப்பு தான் அக்கரம் அச்சரம் நிலையானதுன்னு அர்த்தம் அடிப்பட்ட வசவுக்கு இதெல்லாம் விளக்கலாம் இன்னும் சொல்லலாம் ஓரளவுக்கு சொல்லி விளக்குறது அதில் இகுதி இலை இகுது உண்டு என்னும் இவ்வித தோற்றமெல்லாம் இந்த பொருள் இல்லை என்றும் இந்த பொருள் இருக்கிறது என்று இப்படி காணப்படுகின்ற காட்சிகள் அனைத்தும் பகர் மனோ தர்மமின்றி பரத்தினுக்கு இல்லாததாலே மனதின் தர்மம் மனதை அப்படித்தான் மய நம்சமானதுனால மாயினுடைய தன்மையெல்லாம் அதுக்கு இருக்குது அளவு சிறிதி பெருதே ஒழியா மாயுடைய தன்மைகள் முழுமையும் உண்டதில்லை அது என்ன பண்ணது மயக்கது இது இருக்கு இது இல்லை இது உண்மை இது பொய் இப்படி பாகுபாடு செய்து பவர் மனோ தர்மமின்றி பரத்தினுக்கு இல்லாதே இல்லாதாலே பிரமஸ்குரத்தை கொஞ்சம் கூட கிடையாது புகழவே பந்த மோட்சம் மாயை தந்ததே யாம் சொல்லான் பந்தமும் மோட்சமும் பொய் மாயை நித்தியாகிய மாயை கொடுத்ததைய வேர் கிடையாது கழுதைக்கு கயிறு கட்டவும் இல்லை அவுக்கவும் இல்லை கட்டினதாக கயிறு கழுது பானை பண்ணிக்கிட்டதான் அவர்த்ததா பானை பண்ணிக்கிட்டதான் அப்படி போல் கணசாமி நாயன் அப்படித்தான் கணாக ஒரு பானம் வந்தது கடித்தா ஒரு பானை வந்தது பத்தாமவன் ஆற்றுல சாகவும் இல்லை பழைக்கும் இல்லை ஒரு பானை வந்தது துக்கம் ஏற்பட்டது அப்புறம் மேலே எண்ணி பார்த்தாலும் சரியாக இருக்கான் ஓ அடிச்சுட்டு போகலையா அவங்க இருக்கானா என்று சந்தோஷம் ஏற்பட்டது இப்படி மறந்ததின் காரணமாக வந்தால் துக்கம் எவ்வளோ வேறு கிடையாது வித்தனமாக ஏன்னு புத்தி விசாரம் அதனால விசாரம் இல்லை அவசாரத்தினாலே ஏற்பட்டது பந்தம் விசாரம் பண்ணால் பந்தம் போச்சு ஆனால் வாஸ்தமாக ஆத்மாவிலேயும் பந்தம் கிடையாது மோச்சம் கிடையாது வந்ததெல்லாம் தான் மனதிலே பந்த மோட்சம் உண்டு அவசாரத்தினோட விசாரம் பண்ணால் பந்தமும் இல்லை மோட்சம் இல்லை நிச்சயம் பண்ணி அதிஷ்டானமானது எப்போது இருக்கிறது என்ற ஒரு நிச்சயம் உண்டாகுது அத்தை அதிஷ்டானந்தான் நானுங்கிற ஒரு பாவனை ஏற்படுமையானால் அதான் முடிச்சேன்னு பேரும் அதுதான் தத்துவானுன்னு பேரும் அதுக்காகத்தான் விசாரம் பண்ணுறதுன்னு அப்படிப்பட்ட வசத்து நான் எவ்வளவு விசாரம் பண்ணி திடம் வந்தாலும் அந்த நான் வரும் இப்போது நான் பருத்தியன் இலத்தியன் கட்டியன் இட்டேன் தான் இருக்குது இதுக்காரன் ஜாதிகாரன் நான் பணக்காரன் யார் இதுதான் இருக்குது அந்த பவனை வர்றதுனால் எவ்வளவு தீவிரமாக விசாரம் பண்ணி அது வர செய்யணும் அது எவ்வளோ பவனை மாற்றம் ஏற்படணும் வாசனை செய்யமான வாசனை உண்டாகணும் அதுதான் சிரமம் அதனால தான் புகழும் இப்பந்த மோட்சம் பொய் மாயை தந்ததேயாம் பொய் மாயைக்கிறே இதெல்லாம் உண்டு மாற்றி அமைக்கிறதுக்கு பாடுபட்டால் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார் பரமமாம் ஆன்மாவிற்கு பந்த மோட்சங்கள் இல்லை நிருமல நிருவிக்கார நிற்கல சாந்தமாகி ஒருமையாய்வனமே போல் ஓங்கியோர் பழுது மற்ற பரமமாம தத்துவத்தில் பறவு கற்பனையே இல்லை நாற்பத்தி நாற்பதுல மீண்டும் அழைத்து சொல்கிறார் ஒரு பவனை அந்த ஹிஷ்டானத்தில் உள்ள ஏகத்துவத்தை பற்றி விசாரம் பண்ணி அந்த பாவனை ஏற்படணும் அந்த பாவனை எவ்வளோக்கும் ஏற்படுதோ அவ்வளோக்கு விடுபாடுன்றும் அர்த்தம் விடுபாடு வேணும் அதுதான் பவனை தான் பவனா மாற்றம் தவிர வேறு கிடையாது உலகத்தில் சகலவும் பவனா மாற்றம் இது மட்டும் இல்லை எல்லாம் பவனா மாற்றம் எல்லாம் பவனா மயம்தான் சோழதிஷ்டிக்கு பொருள் மயம்னு நினைக்கிறோம் பவனா மயம்தான் நல்லது கெட்டது நினை கெட்டதாக ஒரு மனுஷன் நல்லவனு நினைக்கிறோம் சீனேதம் கொள்கிறோம் சில காரணங்களால் விரோதம் பண்ணிக்கிறோம் கெட்டவனு கேட்ட அதே மனுஷன் தான் நல்லவனு தெரிஞ்சாதே அது ஒரு பாவனை கெட்டவன் தெரியாது அது ஒரு பாவனை எதனால் அதான் விவகாரத்தினால் அப்போ பாவனை மாற்றம் ஆக சகலமும் பாவனா உலகமே பாவனா மயம்தான் மனசு அத்தகைய பாவனைகளை நல்ல பாவனையாக பழகுங்க வேதாந்தம் அதான் சொல்கிறது உண்மை சுரூபத்தை உணரக்கூடிய பாவனையாக பழகுங்கள் பொய் சொரூபத்தை பொய்பொருளை உணர்கின்ற பாவனை விடுங்கள் அப்படி விட்ட வரைக்கும் துக்க நிவர்த்தி தொட்ட வரைக்கும் துக்கம்தான் உண்மை சுவரூபத்தை எது வரைக்கும் நாம் பட்டுக்கிறோமோ அது வரைக்கும் சுகமே தான் சுக பொருள் அது அப்படி ஒரு பாவனா மாற்றம் தான் சொல்லுது அவளுடைய பொருள் தியாகம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதெல்லாம் சாதனம் அது பொருள் தியாகம் வர்றதெல்லாம் சாதனம் அவளுடைய முக்கியமாக பாவனா மாற்றம் அதான் சொல்வார் பரவமாம் ஆன்மாவிற்கு பந்த இல்லை நிச்சயமா கிடையாது என்று சொல்ல சாஸ்திரம் அது பிரமாணம் அதுதான் சிறிதுகளும் கிடையாது இந்த மாயை மாயா காரியங்கள் எல்லாம் பிராதிபாசத்தை இது சம்மந்தம் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது கற்பி சம்பந்தம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஏன் கற்பி சம்பந்தம் வச்சுக்கலாம் அனிர்வசனியம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பண்ண முடியாது அனிர்வசீனியம் ஏயா சொல்கிறீங்க அவ்வளோதான் எவ்வளோ விசாரம் பண்ண பார்த்தா முடியலையே அப்புறம் அதுதான் சொல்லணும் இந்த தான் விளக்க முடியல எப்படி வந்ததோ எப்படியோ வந்துடுச்சு அதனால் அப்போ எப்படியோ அது எப்படியோ போக்கிறது உள்ளதோ அணிவச்சு நினச்சிக்கோங்க அதுதான் போயிடும் அது அணிவச்சினத்தை அணிவச்சினு நினைச்சிக்கணும் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது எப்படியோ அதை வச்சுக்கிறது உதாசீனப்படுத்த வேண்டியது தான் அதை உதாசீனமாக வெட்டணும் அது நான் போக சேர்க்கவும் முடியாது கற்பித்த பொருளானதால் நம்ம சேர்க்கவும் முடியாது தள்ளுபடியானால் அது நம்ம விட்டு போக நம்ம ஆதாரமாக இருக்கும் என்ன பண்ணுறது போ அப்படி போல் இந்த பரமமாம் ஆன்மாவிற்கு பந்த இல்லை நிருமலை இது மலமற்றது அது மட்டுமா நிறுவிகாரம் விகாரம் கிடையாது நிற்கலம் வடிவம் இல்லை சாந்தம் எப்போது அமைதியாக தான் இருக்குது ஒருமையாய் ஏகவஸ்துவது வானமே போல் ஆதாயம் போல் நிர்மலம் ஓங்கி உறுதியடைந்து ஓர் பழுது மற்ற குற்றங்கள் சொல்வதற்கு ஒதுமையே கிடையாது குற்றங்களை அதை தாக்குவதே இல்லை ஒட்டுவதில்லை பரவமாம் தத்துவத்தில் பறவு கற்பனையே இல்லை அது கற்பனை எப்படி சொல்ல முடியும் எதுவுமே கிடையாது அப்போ சொல்கிறோமே அதானமாக அப்படி தான் சொல்ல முடியும் அது எங்கேருந்து எப்படி வந்து தெரியல என்ன ஒருத்தவற்றை ஏற்படுது பைமான் கட்டு மாதிரி இருந்தால் அப்படி என்னது சொல்ல முடியாது என்ன வந்து அமைப்பு அந்த காலத்தில் ஒரு பொத்தல் இருக்குது அந்த பொத்தல்கள் உள்ளே அந்த வரும்போது அந்த ஒரு அமைப்பு இருக்குது அவ்வளோதான் அது எப்படி ஏற்பட சொல்ல முடியுமா நம்மளோ செதுக்கிறோமா அது செதுக்காக இயற்கை இயல்பா ஏற்பட்டது செத்துக்குனாக்க என்ன வரலாம் அப்படி ஒரு அமைப்பு நிறைவு தான் அப்படி ஒரு சாமர்த்தியம் காட்ட வர சாமர்த்தியம் நிர்விக்கார நெற்களம் ஒருமையாக ஏகமாக இருக்கிற வச இப்படி எல்லாம் பொய் தொற்றம் உண்டாக்குது அப்படிங்கிறது பொது உற்பத்தி இல்லை ஒரு தி தீ நாசமில்லை தீதுரு பெத்தமிழ் பெத்தனில்லை திகழ்வும் மூச்சுவே இல்லை சாதக நில்லை மோட்சம் சார்ந்தவ நில்லை எல்லாம் புகழ் பரமார்த்தமே தேம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் போட்டு போதும் சொல்லான் என்ற உற்பத்தி என்ன திரு இல்லை ஒரு இல்லை அதை சமானம் இல்லாமல் இல்லாத நிலைப்பு செய்கிறாங்களே அது கூட கிடையாது ரட்சிப்பு இல்லை நாசம் இல்லை சம்மாரமும் கிடையாது திடீர் சம்மாரம் செய்கிறதெல்லாம் இந்த மாயை உட்பட்டதேடைய பிரம்மத்தின் வேலை அதெல்லாம் இல்லை மாயிலே பிரதிபித்திருக்கின்ற ஈஸ்வனுடைய வேலை அவர் இந்த மாயை தன்னட தருணத்தில் அடக்கம் செய்து கொண்டு ஈஷ்டத்துக்கு ஆட்டிப்படுகிறார் அவர் காரிபிர்கள் மூலமாக சீட்டி சம்பாரம் நடக்கிற திருவகம் பண்ணுகிறார் அதற்கு மூர்த்தங்கள் பெறலாம் அடையக்கூடிய யோக இதே அந்த மாயைக் கொண்டு அது நிர்வாகம் என்றார் ஆனால் பிரம்மத்திடத்தில் இதெல்லாம் கிடையாது தீதுரு பெத்தன் இல்லை துக்கம் அடையக்கூடிய பந்தப்பட்டவனும் இல்லை தீவு மூச்சுமே இல்லை விளங்கா நின்ற முத்திகடையின் ஆசை உடைய மோட்சச் சொவர்களும் இல்லை சாதகன் இல்லை அதை அடையணுமென்ற சா சாதனம் பண்ணுறானே அவனும் கிடையாது மோட்சம் சார்ந்தவன் இல்லை சாதகம் செய்து வெற்றி அடைந்து முச்சி முச்சி அடைந்து இருக்காங்களே அவர்களும் கிடையாது இப்படி யார் இருக்காங்க எல்லாம் போதாமாம் பிரவமேயாம் புகழ் பரமார்த்தம் அனைத்தும் போதமாம் பிரம்மம் யானுடைய மாறி பிரம்ம தவிர வேறு கிடையாது பிரம்மத்தினிடத்தில் தோற்றம் உள்ளும் பிரம்மத்தின் காரியம் அல்ல அதெல்லாம் அது இடம் கொடுக்குது அது இடமும் கொடுக்கல இதுதான் ஒ ஒட்ட பார்க்குது ஒட்டவும் மாட்டேங்குது அது ஒன்றும் இடம் கொடுக்கல அது எங்கிருந்தே எப்படியோ வந்தது அது வந்ததோ அது வரலையோ தோற்றுது அவ்வளோதான் வந்தும் சொல்ல முடியாது போ முடியாது அதுனையும் எதுவுமே சொல்ல முடியாது தோற்றம் உண்டு அவ்வளோதான் தோற்றம் உண்டு தோற்றம் உண்டு என்கிறதுனால அது என்னையா பண்ணது வீடு சம்பாரம் அடக்கத்துல எல்லா வேறும் பண்ணுது அது சாமர்த்தியிருக்கிறது யார் பண்ணுறாங்க அதில் பிரதிமத்தியிருக்கில்லை ஈஸ்வரன் பண்ணுறார் பிரம்ம பிரம்மத்துக்கு இல்லை அப்போ பிரம்ம செய்யலையா சன்னிதான விசேஷத்தினால அது பிரதிமை ஏற்பட்டு அது செய்யுது சம்பந்தம்னு பேர் அதுக்கு எது சம்பந்தம் பிரம்மத்தினுடைய சாமர்த்தியம் பிரம்மத்தினுடைய பிரபுத்துவம் எல்லாம் இருக்குது அது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படி சம்மந்தப்பட்டாக்க அப்போ பிரம்மத்துக்கு குற்றம் ஏற்படுமே அப்படின்னு சொன்னால் அது குற்றம் கிடையாது சம்பந்தம் அனிவசிய சம்பந்தம் தான் வாச சம்பந்தம் கிடையாது அதனுடைய சம்பந்தமும் அனிவசிய சம்பந்தம் தான் கண்ணாடிக்கும் நம் முகத்துக்கும் சம்பந்தம் உண்டு முகம் தெரியுது எப்படி ஏற்பட்டது இடையில் ஏற்படுறதுக்கு எந்த விதமான சகாயம் இல்லை எப்படியோ தோற்று அவ்வளோ அந்த விஷயம் தான் தோற்று ஸ்வச்ச தோற்றுது அவ்வளோதான் அதே போல் ஏதாவது இணைப்பு இருக்கான்னா ஒரு இணைப்பும் இல்லை அதுபோல் மாயைக்கும் சம்மந்தம் என்னான்னா கற்பி சம்பந்தம் எப்படியோ ஏற்பட்டது எப்படியோ ஏற்பட்டது ஏற்பட்டு காட்டுது தீ சம்பாரம் அனுக்காயம் செய்யுது அந்த சம்பந்தம் ஏற்பட்ட இயல்பினாலே சேட்டை பண்ண ஆரம்பிக்குது காந்தி மலன் இரும்பு சேட்டிக்கிற மாதிரி இருக்கணும் மசேதனத்துக்கு செயலுண்டோ வேனவே ஒரு கூப்பாடாக முன்னில் ஊசே நிகர் என்றாவாரோ ஒன்னும் இல்லையே இந்த பிரிக்கத்துக்கு நேர் சம்பந்தம் இல்லை அதனுடைய ஆற்றல் அது சம்பந்தப்படுது கிடையாது ஒட்டிக்கு ஒற்றல் இல்லை இது பிரம்மத்தின ஒட்டுதல் கிடையாது ஒட்டில் என்ன சன்னிதான விசேஷத்தினாலும் ஆட்டம் போடுது அப்படி ஆட்டம் போகிறதை அஞ்ஞான காலத்தில் பிரித்து பார்க்காதனால நான் பந்தப்பட்டேன் நான் துக்கி என்று முடல்கள் நினைக்கிறார்கள் சொன்னார் ஈனர் ஆகிய முடர்ன்னா அது விசாரணை செய்து பிரிச்சிட்டமாக பிரித்து பிறகு இந்த இந்த பவனம் வந்துடும் பவனை தான் இது எந்த காலத்தையும் சம்பந்தம் கிடையாது அனுவேசனிய தோற்றம் தேர வேறு கிடையாது என்று இந்த பானை வரும் இந்த வானம் வரும்போது தான் இந்த முத்தி இல்லை பந்தமும் இல்லை என்று இச்சம் உண்டாகும் அதிஷ்டான செய்த பிரம்மமாகி அதுக்கு முத்தியும் இல்லை பந்தமில்லை நானும் அதோட சந்தவம்தான் அதனால் எனக்கு மந்தம் இல்லை மோட்சம் இல்லை பந்தப்பட்டதாக ஒரு பாவனை ஏற்பட்டது சாதனை செய்ததாக ஒரு பாவனை இப்போ அது வித்தி வடைந்தால் ஒரு பாவனை வாசமாக எதுவுமே என்னத்தில் கிடையாது இப்படிலாம் ஒரு உயர்ந்த விசாரணை இது பரமஸ்வரூபத்தில் இருக்கின்ற ஒரு மையின் சம்பந்தத்தை சொல்லும்போது சாஸ்திரங்கள் இந்த முடிவு தான் வருது அதனால தான் சொல்கிறாங்க சாதகம் இல்லை மோட்சம் சார்ந்தவான் இல்லை எல்லாம் போதமாம் பரமேயாம் சகலமும் ஒரே பொருள் தான் புகழ் உண்மை இதுதான் இதை தவிர உண்மை வேறு கிடையாது உண்மையான செய்தி ஒன்று சொல்லணும்னு சொன்னால் இது சொன்னா தான் உண்மையான செய்தி மற்ற இது சொன்னாலும் பந்தம் இருக்குது மோச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொய்தாது நான் முற்றடைஞ்சிட்டேன் என்று சொன்னாலும் பொய்தான் சகல இரகசிய மீதே மெத்த இரகசிய மீதேயாகும் புகழும் பரமமான புகழினை ஒன்றனுக்கு மகனேயுன் பத்தியாலே மகிழ்ந்து நாம் உபதேசித்தேம் அப்படின்னு பட்டு மீண்டும் சொல்கிறார் சகல வேதாந்த நூலில் சார்ந்த சித்தாந்தமான இரகசிய மீதே எல்லா வேதம் சாஸ்திரம் வேதான் பல உபநிஷத்துக்கள் தான் உபனிஷத்துக்கள் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ சொல்கிறாங்க தசோபனிஷத் அதான் முக்கியமான சொல்கிறாங்க இசக்கேன கட பிரசன முண்ட மாண்டிக தைத்திரியம் ஐதரியம் பிரகதாரண்யம் சாந்திக்கியம்னு பத்து உபனிஷத்துல ஆதிசங்கரன் பாஷ்யம் பண்ணியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒரு நாள் சொல்லும் சொன்னாலும் கூட கருத்து என்ன பிரமத்தை அறிகிறது தான் கருத்து அதோடு நேதி நேதி வாக்கியம் தான் அங்கே இருந்தது வழியாக பாகட்சணம் ஒரு சத்து காலத்தில் இல்லை ஆய் சங்கரை தான் ஏற்படுத்தினார் இது இவர் மன்ன விசிறக்காகத்தான் மன்ன விசிறதை வாதம் பண்ணார் அவருக்காக அந்த பார்த்தி ஆலோசனையை உண்டாக்க வேண்டியிருக்குது அந்த இந்த தேவதாக கொடுத்தார் அப்படி இந்த சகலமான வேதாந்த கருத்து அது ஒன்று தான் ஈசாவா சிவனேஷத்து பதினாறு மந்திரம் அதில் பாருங்கள் எல்லாம் அது பெருமத்தை பற்றி சொல்லுது கட்ட உணசி மந்திரம் அப்புறம் தான் சொல்லுது அதான் என்ன சொல்லுது ஒரு தவ ஒரு அந்த கதை போக்கு என்னன்னா யமன் கிட்டேயே போய் கேட்குற மாதிரி கதை அமைச்சிருக்காங்க நசிக் ஏ யமன் தான் மரண மரண பயம் நீங்கிறதுக்கு அவர் வேணும்னு அப்படி ஒரு கதை அமைப்பு கட்டமணி சத்துவாதி தான் அது ரெண்டு விருத்தி உடன்பாடு தான் ரெண்டும் ரச்சா வருத்தி இதில் சொல்லிடுறாரு ரத்துக்கு படத்தில் அது தவிர்த்து அங்கே சொல்கிறார் சகல வேதாந்த நூலில் சார்ந்த சித்தாந்தமான ரகசியம் ஏதே சித்தாந்தம் சித்தத்தின் முடிவு மனசு மனதில் விசாரணை முடிவு ஏதோ அது சித்தாந்தம் சைவத்தை பற்றி விசாரித்து முடிவு பண்ணப்பட்டு வேதாந்த சித்தாந்தம் பண்ணால் வேதாந்தத்தை பற்றி முடிவு செய்து ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யப்படல வேதாந்த சித்தாந்தம் பேரும் அது சைவ சித்தாந்தம் பேரும் அது சே சேர்த்திக்கணும் சித்தாந்தம்னால் பொதுவாக சித்தத்தின் முடிவு அவ்வளோதான் ஆமாம் சித்தாந்தம்னால் வே சைவத்துக்கு பொறுப்பு ஏற்றிக்கிட்டாங்க அவங்க வேதாந்தம் பண்ணால் இருக்கவங்க வந்துருச்சு வேதாந்த சித்தாந்தம் செய்வ சித்தாந்தம்னு ரெண்டு விதம் அதனால சகல வேதாந்த நூலில் சார்ந்த சித்தாந்தமான ரகசியம் இதே ரகசியம் என்ன மறைப்பட்டது ஒருவர் இருந்தால் ரகசியம் இருவர் இருந்தால் அம்பலம்னு சொல்லுவாங்க இது என்ன பகிரங்க ரகசியம் இது சாதாரண ரகசியம் இல்லை பகிரங்கம் எல்லாரும் அறிவியல்தான் ஞானிகளால் விளக்கம் பெறுவது அதாவது ரகசியம் என்ன என்ன அர்த்தம் மறைவாக இருக்கிறது தெரியலேன்னு அர்த்தம் என்னமோ தெரியல அப்போ ரகசியமாக இருக்குங்கிறாங்க அதே போல் இங்கே கூட பொருள் விளங்குலன்னு ரகசியம்னு அர்த்தம் பொருள் மாட்டேங்குது ரகசியமாக இருக்குதுன்னு அரசு ரகசியம் இது எதாவது ரகசியம் இதே மெத்த ரகசியம் இது மிகவும் மறைப்பட்ட இது பொருள் இதுதான் இதை தவிர வேறு எல்லா பொருளும் வெளிப்பட்டது தான் பகிரங்கம் தான் ஆகவே மெத்த ரகசியம் இதே ஆகும் புகழும் ஏ பரமமான பொருளினை மென்மக்களாலே புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மேலான வஸ்துவை பிரம்மஸ்வரூபத்தை உன்றனுக்கு உனக்கு தென்னசை உனக்கு சிஷ்யனாகிய உனக்கு மகனே சிஷ்யனே உன் பக்தியாலே மகிழ்ந்து நான் உபதேசித்தேன் நீ குரு பக்தி செய்த காரணத்தினாலே சந்தோஷம் ஏற்பட்டு செய்தோம் பொருளுக்காக செய்யலை பொருளுக்காக செய்கிற வித்தைலாம் ஆத்மவி அல்லாத வித்தைகள் தான் பொருளுக்காக செய்கிறதெல்லாம் ஆத்ம வித்தியை பொருளுக்காக செய்கிறதில்லை அப்புறம் என்ன செய்கிறது பக்தி குரு பக்தி இருக்கணும் ஈஸ்வர பக்தி இருக்கணும் இருந்தாங்க உபதேசம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பக்தியினுடைய தீவிரம் இருந்தால் உபதேசம் பிடிக்கும் அதுக்காகத்தான் சேவை செய்தால் பணிவு ஏற்படும் அது மனதுக்கு அதுதான் சேவை பண்ண சொல்கிறது ஆர்த்தங்கம் தானம் சத்பவம் சௌரியனை பரிவீழை செய்ய சொல்கிறது பணிவுக்காக அர்த்தம் மற்ற வித்தைகளெல்லாம் சேவை பண்ண வேண்டிய தேவையில்லை பணம் கொடுத்தோம் வித்தியை அதை கற்றுக்கலாம் அதான் மற்ற வித்தைகள்லாம் அப்படித்தான் இது அப்படி இல்லை மனது பனியினுமே மனசு ஒடுங்கணும் ஒடுங்கிறதுக்காக சேவை பண்ணணும் ஆர்த்தம் தான சத்பாவம்னு சொல்லக்கூடிய சௌரியப் பரிவிலை பண்ணு எங்கே பண்ணணும் குருமுகம் தான் பண்ண வேண்டியது வேறு எங்கே பண்ணுறது ஆக பண்ணும்போது அந்த மனதை அடங்கி போகுது அடங்கின மனசு தான் பிடிக்கும் இது இந்த வித்தை பிடிக்காது சகலமும் விட வேண்டிய வித்தை இது அதனால தான் இந்த பக்தின்னு சொல்லுது இங்கே உங்களுடைய பக்திக்காக நான் சொன்ன செஞ்சதொழிய பொழுக்காக அல்ல என்பது இதுதான் கருத்து ஆகவே இந்த குரு சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் இது பெற வேண்டியதொழிய இது தபால் மூலமாக படிக்கிறாங்களே அப்படி போலவோ அல்லது பொருள் கொடுத்து டியூஷன் வச்சுக்கிறாங்களே அப்படி போடலவோ இதெல்லாம் ஆகாது இதில் படிப்பு அந்த படிப்பு இல்லை இதெல்லாம் இது கடைசி படிப்பு இது நம்ம படிப்பு அந்நியர் படிப்பு இல்லை இது பரிபூர்ண சாஞ்சு கொடுக்கறது அதெல்லாம் படித்ததான் ஆயிரம் பத்தாயிரம்னா சம்பளம் கிடைக்கும் அவ்வளோதான் இது சம்பளம் சம்பளம் கிடைக்காது இப்போ என்ன வேணும் ஆனந்தம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை வாங்கின பிறகு ஆனந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க இழுக்க மாட்டி முடியல துக்கந்தான் படுறாங்க சம்பளம் வந்த பிறகு இது சம்பளமும் இல்லை சுகமும் இருக்குது இதைப்போல் சுகம் மூணோகத்தில் இல்லை அடிப்பட்ட படிப்பு இது படிப்பு படிச்சுட்டாக்க பணக்கார ஆகலாமா அப்படின்னு சொன்னால் பணக்காராகிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பணம் இது சம்பாதிக்கிறது அது கிடையாது துக்கம்தான் இருக்குது பத்து கொடுரூவா இருக்குன்னா பத்து கொடு துக்குன்னு இருக்குது அர்த்தம் பத்தாயிரரூபா சாப்பா பத்தாயிரூபா தூக்கம் சம்பாதிக்கிறாங்க மாதமா பத்தாயிரூபா துக்கம் சம்பாதிக்கிறான் என்ன இப்படி சொல்லி எல்லா சுகமாக இருக்காமே அப்படின்னு சொன்னால் விசாரம் பண்ணி பாருங்கள் அது இல்லை இது இல்லை அப்படி செய்க்கம் இருக்கா இல்லையா அந்த சமான் வாங்கலாம் பார்த்தேன் எந்த மாதம் சம்பளம் பார்த்துலையே அதான் நான் வாங்க முடியலன்னு துக்கப்படுறாங்களே இல்லையா அப்போ துக்கம் இருக்கா இல்லையா சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கலாம்னு பார்த்தா முடியலையே இந்த சம்பளம் பத்திலையே என் துக்கப்படுறாங்களோ இல்லையா ம் சரி கல்யாணம் பண்ணலாம் பண்ணாலும் முடியலையே பத்தலையே கடன் வாங்க பண்ணலாம் பண்ணால் கட்ட முடியல ம் கடன் இல்லாமல் சேர்க்கலாம் பண்ணாலும் செலவு வந்துக்கிட்டே இருக்குது துக்கம் இருக்கா இல்லையா வியாபாரம் கொடுக்கல வாங்கல துக்கம் இருக்கா இல்லையா கொடுக்க மாட்டீங்கன்னே கொண்டு எட்டு லட்ச ரூபா கொண்டு போயிட்டானே என்ன பண்ணுறது போ அப்படிங்கிறாங்க போயிடுச்சு பத்து லட்சம் போயிடுச்சு வரல காசு போட்டு முதல்ல போச்சேன் துக்கம் இருக்கா இல்லையா அதனால் பொருள் மூலமாக சுகம் என்பது ஒரு மாயை மயக்கம்தான் இப்போ துக்கம்தான் அதில் பலன் அடுத்த பக்கம் துக்கமே எத்தனை உலகம் பொருள் இருக்கு அவ்வளோகம் துக்கம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஆத்மவித்தையை அறிந்து ஞானிகளுக்கு பொருள் இல்லை சுகம் இருக்கு பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சுகம் உண்டு ஏன் சுகம் உண்டு என்று சொன்னாக்கா ஆத்மா சுகவடிவம் சுகவடிவத்தை படிச்சுக்கிட்டாங்க அகமாகதான் இருக்கும் துக்கவடிவமாக பொருளை படித்தாங்க மாய மாயா காரியத்தை துக்கப்படுறாங்க அதான் காரணம் புகழமை பரவமான புகழினை உண்டனுக்கு மகனே சிசேனே உன் பக்தியாலே மகிழ்ந்தேன் நீ செய்த ஆர்த்த மங்கந்தான சத்பான்னு சொல்லக்கூடிய சதுரத சேவை என்று சொல்லக்கூடிய பக்தியை காட்டினாய் வெளிப்படுத்தினாய் அதனால் சந்தோஷம் ஏற்பட்டது ஒருத்தர் வேலை வாங்கிட்டு உபதேசம் பண்ணதுன்னு அர்த்தம் இல்லை உனக்கு அந்த பணிவுத்தன்மை ஏற்படும் அடக்கம் அவர்கள் உயிக்கும் நடங்காமல் ஆறுகள் உயித்து விடும் என்னார் வேண்டு வரும் பணிவுதான் காரணம் அந்த பணிவில் தங்கும் அது பள்ளம் கண்டு எடுத்தால் தண்ணி தங்குமா மேட்டில் தங்குமா எங்கேயாது அப்படி போல் மனமான பள்ளமாகணும் உபதேசம் பிடிக்கும் அதனால சந்தோஷப்பட்டு உனக்கு உதேசித்தேன் என்பதே சொல்லிவிடுகிறோம் சரமாக புத்தி பெற்று புகழ்களி தோடம் பொருந்திடாம சோதித்துமே பொருளை உபதேசிப்பாயி அந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பாட்டு இதோட உபதேசத்தை முடிக்கிறார் திசன கடைசியில் இந்த மாதிரி இரு என்று சொல்லி முடிக்கிறார் சகல ஆசையுமே அற்று எல்லா ஆசைகளும் போக்கணும் எல்லா ஆசையும் மூணு தான் அடக்கம் மண் பெண்ணு பொண்ணு தான் இது பல ரூபத்தில் வாசலரூபமாக தங்கியிருக்கு அது பல ரூபத்தில் தங்கியிருக்கிறதுனால பல விதமான விசாரம் பண்ணியதால் தடுக்கணும் அது அப்போ தான் அடக்க முடியல முடியாது அதனால் சகலவாசைன்னு சொன்னார் சகலவாசையுமே சாரமாம் புத்தி புத்தி பெற்று ஆசைகளெலாம் போனாக்கா அப்புறம் நிற ஆசை தான் உண்டாகும் இப்போ நாலு நாள் ஆசை போயிடாது அது உற்பத்தாசை அனுற்புத்தாசை ரெண்டு ஆசையில் இருக்குது அதை வாசனை இல்லைன்னா ஆசை ஒன்று ஒன்று அது வந்துடும் அதையும் த தடுக்கணும் இப்படி இருந்தாலும் காலத்தில் அபியாஸ் பண்ணால் தான் முடியும் இட முடியாது அப்படி நீ பண்ணியிருக்கிறாய் அதனால் உனக்கு சாரமாம் புத்தி இருக்குது நிச்சயம் சாரம் என்ன சத்தியம் பிரபஞ்சம் மித்த இத சாரம் அத்தகைய புத்தி உனக்கு இருக்கிறது இப்போது அப்படி இருக்கிறதுனால நீ என்ன செய்யணும் புகழ் களிதோடம் ஒன்றும் பொரிஞ்சிடா முமுச்சு தென்னை அதாவது நீ உபதேசம் பண்ணணும்னுமே ஞானம் அடைஞ்சிட்டு நீ உபதேசம் பண்ண யாருக்கும் உதவேசம் பண்ண அதிகாரியாக அறிஞ்சாலும் உபதேசம் பண்ணலாம் அதிகாரில் அச்சரம் என்ன கடிதோஷம் இருக்கக்கூடாது அவனுக்கு களி காலத்தில் களி பிடிச்சி பிடிச்சிருக்கேன் களி புரிசன் சுதுமூது காமம் பொண்ணாசை ஜீவகமிசை பிடிச்சிருக்கான் அதான் பரிச்சு மகாராஜா கிட்டே மாட்டிக்கிட்டான் இந்த நாட்டை விட்டு போ அப்படின்ட்டான் ஆமாம் எல்லா நாடும் உனக்கு சக்கரவர்த்தி ஆனால் உனக்கு சொந்த மாதிரினா எங்கே போகிறது அப்படிங்கிறான் போக சொன்ன சரி நீ எங்கே போகிறது எனக்கு ஏதாவது ஈஸ்வன் நியதி நான் கழிப்பு இந்த கலியுகத்தில் என்னோடய ஆட்சி ஜி ஆகணும் நீ ஜில் போட்டேன் நான் என்ன பண்ணுறது இப்போது எனக்கு வேலை வேண்டாமா ஈஸ்வரீதி நான் காபம் செய்யணுமா இல்லையா அது நான் செய்யத்தான் வேணும் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு மூணு இடமாக கூடும் முதல்ல அப்படின்னா என்ன அது சூதுமோது காமம் பொன்னாசை நாலு இடம் நாலு இடம் கொடுக்கணும் அப்படியா சேர் கொடுத்தேன்னா அது கொடுத்தா பத்தாவது ஜீவம்சை கொடுக்கணும் இது நாலு நிறைய பேர் திமிஷம் பண்ணால்தான் முடியும் இல்லை முடியாது சூது மது காமம் பொண்ணாசை நிறைய திமிசம் பண்ணால் இது நடக்குமா திமிசம் பண்ணே ஆகணும் அஞ்சு குடு அதுக்குமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் அப்படியா சரி இந்த அஞ்சு வேணால் படிச்சுக்கோ அது யாருக்காக அங்கே படிச்சுக்கோ மற்ற நல்கிட்ட போக நான் நல்கிட்ட நான் மாட்டேன் நல்லவங்கிட்ட நான் போக மாட்டேன் இது எவங்கிட்ட இருக்கோ நான் படிச்சுக்கிறேன் அது இல்லையா சூதுமது காமம் பொன்னாசை இல்லையா அவங்ககிட்ட எவங்கிட்ட சூதுமது காமம் பொன்னாசை இருக்கும் அவங்ககிட்ட நான் போகிறேன் போய் அவ இசை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த தொலைச்சி தான் இருக்கு எங் எங்கே சூது இருக்கோ மது இருக்கோ காமம் இருக்கோ சூது மது காமம் பொன்னாசை இருக்கோ அங்கே இம்சை இருக்கும் அது நடக்குதுதான் இல்லையா ஏன் சூது பண்ண சூது பண்ண முடியாது கலப்படாதீங்க பொண்ணா தானே பிழைக்கிறாங்க சூது சூதாட்டம் மதுவை குடிக்கிறது தான் இந்த கவலைகளை மறக்கிறது குடிக்கிறது வேற குடிக்கிறது தான் குடிக்கிறாங்க இது மது காமம் நானாவது ஆசை அப்புறம் பொண்ணாசை இதுக்கெல்லாம் பணம் இல்லையா பணம் சம்பாரிக்கணும் பண்ண்சம்மான் இன்சம் பண்ணாலும் முடியும் இது ஒரு வகையில் இன்சூர் பண்ணியே ஆகணும் இது பார்த்துக்கலாம் இது எவங்கிட்ட இருக்கோ அவங்க கழிப்புரிசாக ஆட்சி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் யார்ட்டும் அதிகமாக இருக்கோ களிபுரிசா ஆட்சியாக தேர்மா இருக்கு அங்கே குறைஞ்சிருந்தால் கொஞ்சமாக இருக்குது இல்லைன்னாக்கா கொஞ்சம் கூட கிட்டே வரமாட்டாங்க போயிட்டான் அதுதான் சொல்ல இருக்கு அது ஏராளமாக இருக்குது போ அப்படி இருக்கிறதால சொல்லாதென்ற கலிதோணம் ஒன்றும் பொருந்திடாச்சு தென்னை அப்படி இந்த கழிவு விடுபட்டவன் எவனா இருந்தாக்கா அவனும் சகமதில் நீ சோதித்து அப்படிப்பட்ட மூச்சு அவனா இருந்த சோதனை பண்ணிப்பார் சூதுக்காம பொண்ணாது திருக்கான்னு பாரு ஒன்னும் இல்லையான மூச்சு இருப்பான் அவனை பிடிச்சுக்கான் பிடிச்ச என்ன செய்யணும் சாட்டுவி இதுவரைக்கும் உதயசம் சேர்ந்த அர்த்தங்களை எல்லாம் அனைத்தும் மகனே சித்தேனே அவள் அதிகாரிக்கே மயிலரை உதயம் இப்ப அடிப்பட்ட அதிகாரியை அறிம்பானே ஆனால் சந்தேக உரிதங்கள் நீங்கும்படியாக அவள் உதேசம் செய்வாயாக இதுதான் உனக்கு இன்னுமே வேலை கிடைச்சா கிடைக்கல நீந்தியான கோடி ஆனந்த மாதிரி இருந்துக்கோ பிரார்த்தியம் இருந்தால் கிடைப்பாங்க ஈஸன் கூட்டி வைப்பார் இல்லைன்னாக்கா வருவாங்களா வரவே மாட்டான் இந்த உபதேசத்தை சிந்தையுள் மகிழ்ச்சியோடு சிரவணம் செய்து சீடன் வந்த நாமந்தம் செய்து மற்றவன் அனுமை வந்த மற்றவனேயாகி பாரினியில் சஞ்சளித்தான் விவேக சூடாமணியில் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு குரு ஆனவர் ஜீவன் முத்தியின் அச்சத்தை பெரும்பாலும் சொல்லி முடித்தார் அது முடித்த பிறகு சிசியன் தன்னுடைய கத்னையானது இடப்படுத்தி கொண்டு உள் அனுக்கிரகம் பற்றி போனதாக இந்த பாட்டு அது இந்தவா தேசிகேந்திரன் இதுவரைக்கும் மேலே சொல்லப்பட்ட முறைமைப்படிக்கு தேசிகளுக்கெல்லாம் இந்திரன் ஞானாச்சாரிகளுக்கெல்லாம் தலைவர் அர்த்தம் அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய குருநாதர் இசைத்த உபதேசித்த உ உபதேசத்தையும் இந்த உபதேச கிரமத்தை சிந்தையுள் மனத்தின் கண்ணே மகிழ்ச்சியோடே திருமணம் செய்து சந்தோஷமாக கேட்டார் சிறுவன மத்தியாசனம் செய்தார் என்ன சில பேருக்கு சங்கடம் பண்ணுவாங்க என்ன மாட்டிக்கிட்டோம் வந்து வேறு யாரும் கேட்டிருக்கேன் பிரியமில்லையனா கேட்க என்ன ஏன் அப்படிங்கிறாங்க பொது உட்கார அப்படிம்பாங்க அப்படி இல்லாமல் மகிழ்ச்சியோட ஒரு சொல்லு போட்டார் சிறுவனம் மரணம் இலிச்சியாதினா சேர்த்துக்கணும் செய்து இப்படியாக கிரவமாக உரிய சங்களை பிறகு சீடன் வந்தனம் அனந்தம் செய்தேன் நமஸ்காரங்கள் அனந்தம் முடிவில்லாமல் பல நமஸ்காரம் செய்தான் அப்படி அவதா வேறு என்ன இருக்கு ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜென்மங்கள் அண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய வேமுத்தி நல்க உதவி கோரத விநாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி ஊற்றியும் திருவடி நமஸ்காரம் செய்யற வேறு என்ன இருக்குது செய்யுமாறு ஒன்றுங்காளே கை மாதிரி என்ன இருக்குது நமஸ்காரம் தான் செய்ய முடியும் ஏன் என்று சொன்னால் சிஷியனுக்கு தனித்தவரை சொத்து உடம்பு எதுவும் கிடையாது விட்டு வந்தவன் அவங்க என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு நமஸ்காரம் தான் செய்யணும் அது வேறு கிடையாது எல்லாம் சிஷியன்னால் அவன் குடும்பத்தில் சொத்து இருக்கும் கொடுக்கலாம் தனியாக சிஷியனுக்கு எதுவுமே அதனால நமக்கு அங்கே இருக்கிற வேறு வழி இல்லைன்னா அதனால தான் வந்தனம் அனந்தம் செய்து எல்லாம் செய்து மற்றும் அதை அவன் அணுமியை பெற்று அவள் உத்தரவை தான் அவன் வெளியில் நான் யாத்திரை போகிறேன்னு சொன்னாக்க அதை அனுமதி கொடுக்கணும் இல்லைனாக்கா இங்கேயா இருக்க வேண்டியதுதான் அவர்கள் தேவை இருந்தால் இருக்க சொல்லுவார்கள் இல்லை போனாலும் போக சொல்லுவான் அது குருநாதருடைய சவரித்த பொருத்து இவருக்கு அணு அனுமதி கிடைக்கிது அணுஞியைப் பற்றி அனுமதி பற்றி பந்தமற்றவனேயா வரும்போது பந்தமற்றவன் பந்தமற்றவன் பந்தத்தில் விடுபட்டவனாகி பார்வையின் சஞ்சரித்தான் இவ் உலகத்தின் கண்ணை பிரார்த்தானுசாரமாக இருந்தான் அல்லது வாழ்ந்தான் என்று வைத்துக் கொள்ளலாம் எது வேணாலும் செய்யலாம் கர்மானுசாரமும் இருந்து கொண்ட இவருந்து கூட காலத்து போக்கலாம் இல்லை வெவ்வேறு சன்னியாசியாக பல இடங்கள்லேயும் சுத்தலாம் அது பிறந்த அனுசாரம் அதான் பல சஞ்சரித்தால் சஞ்சாரம் செய்தான்னு சொல்லப்படுது அப்புறம் பிறகு ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்கலாம் என்பது கருத்து ஆகவே இதுவரைக்கும் பந்தமுற்று வந்தவன் பந்தத்தில் விடுபட்டு ஞானியாக போகிறான்னு சொன்னான் ஒரு பல ஆரந்தம் எல்லாருக்கும் கிடைக்குமா இது அவருக்கு பிரிந்து வந்த மூச்சு தீவிரத மூச்சுன்னு பேர் தீவிர அதிகாரிக்கு தான் இந்த ஜென்மத்தில் வரும் என்று வராது சாஸ்திரங்கள் எல்லாமே தீவிரத அதிகாரி தான் பாடம் சொல்கிறது அவர் இலக்கணம் தான் சொல்லுவாங்க அது மற்றவர்களுக்கு பொருந்தும் உயர்ந்த நேரில் சொல்லிட்டோம்னா தருந்தவர்களுக்கு எடுத்துக்கிட்டேன் தானே அதனால் மந்த நேரில் சொல்லிவிட்டோம்னா உயர்ந்தவர்களுக்கு தனியார் ரெண்டு விதம் ஆகுது அதனால் எல்லா சாஸ்திரங்கள்லேயும் குத்தபதாகிதான் பாடம் சொல்கிறது இல்லை மந்தன் மத்தியமன் தீவிரன் ஆகியவர்களுக்கும் அது பொருந்தும் அதனால இந்த பாடலில் சிஷியரானவன் தன்யனாகி என் கேள்வியிலே பிரார்த்தனை சாரமாக சரிதம் சஞ்சாரம் செய்ய கூட போனவான்னு சொல்லப்படும் அந்தமாகும் சிந்துகள் என்றும் மூழ்கும் சித்தனா சேட்டனாகியம் வந்தமார் சீவருதம்மை பாவனமாக்க வேண்டி தொந்தமார் பூமியெல்லாம் துளர சஞ்சரித்தான் ஐநூற்றி முப்பத்தி மூணாம் பாட்டு அந்த சஞ்சரித்தான்னு சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறார் எதுக்கு சஞ்சரித்தான் ஏன் போனான்னா அதுக்கு இந்த பாட்டில் கொடுக்குறார் அந்த ஆசாரி ஏந்திரன் அந்த ஞானாச்சாரியர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் போல இருக்கின்ற குருநாதர் எப்படி இருக்கார் அகண்டவானந்தமாகும் சிந்துவில் மூழ்கியிருக்கார் அவர் அகண்ட ஆனந்தம் கண்ட ஆனந்தம் இல்லை பிள்ளைக்களை பிரம்மானந்தம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் மூழ்குவன் மூழ்கி இருக்கார் இவனும் சிஷ்யனும் அந்த ஆனந்தத்தில் சித்தனாய் சிரேஷ்டனாகி அதில் விடுபட்டவனாகி அந்த ஆனந்தத்தில் இவனும் சிரேட்டனாகி மிக தீவிரமான தீவன்முத்தனாகி விடுபடுகிறான் ஏன் நிறுத்துறீங்க அந்த அவளுடைய சிந்துகள் மூழ்கும் சித்தனாய் அதையே மனோபாவடையவனாய் சிரேட்டனாகி மேன்மை இருந்தான் பந்தமார் ஜீவரதம்மை பாவனமாக்க வேண்டி நாம் ஞானம் அடைந்தோம் நம்மை போல பந்தப்பட்டவர்களுக்கு பக்குவம் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு ஞானம் ஆக்குவோமே என்று ஒரு பிரார்த்தனை விருது தான் பிரார்த்தத்தினாலே பல இடங்களுக்கு சுற்றி அலையும் போது எங்க அங்கே சில திசைகள் கிடைச்சிருக்கலாம் அவர்களெல்லாம் புதிய செய்து ஞானம் ஆக்கியிருக்கலாம்னு அர்த்தம் பந்தம் பொருந்திய ஜீவர்களை பவனமாக்கி பரிசுத்தமாக்கி அப்படி ஆக்கவே வேண்டி விரும்பி சொந்தமார் பூமியெல்லாம் துகிற சஞ்சரித்தான் பந்தப்பட்ட இந்த பூமி இதெல்லாம் துகிற குற்றம் இல்லாமல் அதாவது தன்னுடைய நிலையில் மாறாமல் போகணும் சுத்திரத்தில் நம்முடைய மனம் மாறி போகக்கூடாது அப்படிங்கிறது ஆகவே நிலஞானம்ன்னா பிறருக்கு உதேசம் செய்யறது மட்டும் இல்லை உதேச காலங்களில் தான் வெளி போக விடாது தான் கெடாமல் அவர்கள் கடை கேட்கணும் அவர் பேர் சாமர்த்தியிருந்தாரு அவன் பண்ண போகணும் இல்லை போகவிடாது ஆற்றுலேயே ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு போனான் அவனை காப்பாற்றணும்ன்னா இவனுக்கு நல்ல நீச்சம் தெரிஞ்சு இவனைத்த காப்பாற்ற சாமர்த்தி இருக்கணும் அப்புறம் அவனை காப்பாற்றணும் ஏதோ கொஞ்சம் பழகி இருக்கான் நான் காப்பாற்ற போகிறேன்னு இறக்க எண்ணம் இருக்குது அது எல்லாத்தையும் ரெண்டு பேர் போவான ஒரு திறமை இருக்கணும் அப்படி வெறும்புற கல்லுஞ்ச மாதிரி அடிக்க ஏகனாய் உலாவல் ஒற்றான் அப்படின்னார் மகாராத்திர தீர்ந்து விடார் ஜீவன் முத்தர் அப்படிங்கிறார் கைவிருத்தில் என்ன செஞ்சாலும் தன்னுடைய நிலை மாறுபட அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இது சிசியன் பல பேர்களுக்கு பந்தத்தில் இருந்து விடுபாடு செய்தார் என்பது இந்த பாட்டினுடைய கருத்து அது அதாவது குருசீ சம்பிரதாயம் படிக்க நிகழ்ச்சி நடந்தது என்பதை உணரும் வண்ணம் இந்த நூல் மார்க்கமாக நாம் நிரூபித்தேன் யாம் இப்படி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பாட்டில் இந்த நூலாசிரியர் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் தன்னுடைய கருத்து சொல்கிறார் இனி மூலிகை காசினுடைய வச்சனம் தான் இனிமேல் இந்தவா அதான் கடை இந்த வாறு என்ன என் இந்தவா குறவனுக்கும் குருநாதருக்கும் குரவனுக்கும் குருநாதனுக்கும் இசைந்த ஓர் சீடனுக்கும் பொருத்தமான ஒரு சிஷியனுக்கும் வந்த சம்பாதமாக இது சம்பாதம்னு பேர் வாதம் மூன்று விதம் விதண்டை ஜல்பம் சம்பாதம் என்று மூன்று விதம் அதிலேயே சம்பாதம் நல்ல வாதம்னு அர்த்தம் சம்பாஷனை அது அதுதான் நல்ல சம்பா பாசன்தான் நல்ல மாதிரி பேசணும்னு அர்த்தம் சம்பாதம் சம்பாதமாக வர முக்களுக்கு சிந்தையில் ஆன்மரூபம் செவிதா உணரும் ஒன்றும் மேன்மை பொருந்தியா மூச்சுக்களுக்கு ஆன்ம வடிவமானது சஞ்சய விருதம் இல்லாமல் திருத்தமாக தெரிந்து கொள்ளும் பிரகாரம் இந்நூல் மார்க்கமாக இந்த நூல் வழியாக இங்குனும் நிறைவேற்றியம் யாம் உலகநாத சாமியாகிய யாம் இப்படி மொழிபெயர்ப்பு மூலமாக இதை மக்களுக்கு எடுத்து சொன்னோம் இதை படித்து மக்கள் பயன்படட்டும் என்ற கருத்தில் செய்தி என்று சொல்ல நித்தகன் மத்தினாலே நிர்மலா சித்தராகி மித்திய பவசுகத்தில் விரக்தராச்சாந்தராகி சத்திய சுருதி நம்பி சண்முட்சுக்களான உத்தம வெதிகளிந்த உபதேசம் ஆதரிப்பார் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வருடல இத்தகைய உபதேசத்தை குருசி சம்பிரம் செஞ்சாலும் கூட இது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் அது ஏற்றுக்கொள்ள ஒரு இலக்கணத்தை சொல்லார் இங்கே எல்லோருக்கும் முடியாது சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் லட்சணம் என்னன்னு சொல்ல நித்த கர்மத்தினாலே நின்மல சித்தராகி நித்த கர்மம் நிஷ்காமகரம்னு அர்த்தம் நித்தியகர்மம் என்றும் சொல்வா சொல்லுவார்கள் இங்கே நிஷ்காமகர்மம்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க நிஷ்காமகர்மம்னால் என்ன பலனை கருதாமல் செய்கிறது அல்லது அந்த பலனை ஈஸ்வர அர்ப்பணம் என்ற பாவனையோடு செய்வது கர்மம் செய்து தியாகம் பண்ணுறது இது நிஷ்காம கர்மம் இதனால் அந்த கனவு சுற்றி ஏற்படும் நிஷ்காம் உபாசனை உபாசனை கோரிக்கை கிடையாது அது நிஷ்காம உபாசனை இது அதிகார லட்சணத்துக்கு முக்கியமாக தேவைப்படுது இதான் அதாவது ஞான சாதனங்கள்ல பகிரங்க சாதனங்கள்னு பெறுறதுக்கு பகிர்ந்த சாதனம்னா மலதோசம் உட்சேபோஷம் இந்த ரெண்டும் நீங்கி இருக்கணும் சொருவாகனம் மட்டும் இருக்கணும் அதோட சாண சைட்டியம் தோடி இருந்தால் அதிகாரிகள் லட்சணம் சொல்லப்படுது சாண சட்டியம் அப்புறம் மேலவரிசை சம்பளம் என்ன செய்யணும் இது ஏது சுருபமும் காரியம் அவதி நாலு சொல்லப்படும் நாளிலைகளை கடைசியில் ஏது அளவுகா அது இருக்கணும் அது மந்தி பேர் அது கூட கீழே இருந்தால் அதிகாரத்தன்மை இல்லை அதிகாரிக்கு முயற்சி பண்ணலாம் அவங்க அவ்வளோதான் அதுக்கு கீழே இருந்தால் இல்லை அதிகாரத்தன்மை இல்லை அவங்க அலவசிகவாதிகள் பேர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிரவணத்தில் ஒரு விருப்பம் கொடுக்கும் ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சமாகச்சி அந்த ஒரு கார் திட்டம் அரி அரிக்கா திட்டமாக அர்த்தம் லவீசி இருக்குன்னு அர்த்தம் அந்த காதிட்டம் இல்லைன்னாலும் கூட அது குறைஞ்சிட்டமாக இருக்கு அவங்கிட்ட இன்னும் சேவனத்தில் விருப்பம் வராது அதே சாஸ்திரங்களில் பிடித்தம் உண்டாகாது அப்படி அது கொஞ்சம் பிடித்தம் இருந்தால் கூட அது அதிகாரித்தன்மையும் காதிட்டம் இல்லைன்னாலும் கூட அது கீழ்நிலையில் இருப்பார்கள் என்பதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது அடையாளம் அதனால் காதிட்டம் இருக்குமே ஆனால் அதை கூட முன்ஜென்மத்தை சேர்த்து வரத்தான் சொல்கிறார் புகஜன்மங்கள் கூடி புனித நாம் போட நான் அந்த கூட ஜென்மங்களில் தொடச்சி தான் இந்த காத்திட்டம் வந்து மந்திய அதிகாரியே இல்லை மந்திய அதிகாரி வர முடியாது அப்புறமேலாம் அவர் தீவிர அதிகாரி மத்தியமும் தீவிரம் தீவிர அதிகாரி நாலு இல்லை இல்லை தீவிர அதிகாரி கடைசிங்க இந்த தியானத்தில் இந்த ஜென்மத்தில் அடையிறவங்க இவர்களுக்கு அடுத்த ஜென்மங்களை கிடைக்கும் ஒரு ஜென்மங்களை கிடைக்கும் சொல்லப்படுது இவருக்கு பிரதிபந்தங்கள் இருக்கும் புத பிரதிபந்தம் வருத்தமான பிரதிபந்தம் ஆழாய இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தீவிரதிகாரி இருக்கானே அவனுக்கு ஞானப்பிரதிபந்தான் இருக்கும் ஞானப்பிரதிந்தம் மோட்ச பிரதிபந்தம் இதெல்லாம் ஞானப்பிரதி பேர் அவங்களுக்கு முத்தியில் சந்தேகம் உண்டு அடைந்தது சிறுதானா இல்லையா இது நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் அவங்களுக்கு இருக்கும் அந்த மனது எட்டும் எட்டாது வாக்கு எட்டு மெட்டாது இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கும் சந்தேகம் இருந்தால் முத்தி வராது சத்துக்குமானந்த ப கிடைக்காது சமாளிகளை கூட இருக்கும் கூடிய வெளிவந்தாலும் கூட அது சந்தேக உடையதும் போகாது அவன் மீண்டும் சரணம் தண்ணி போக்கலாம்னு சொல்லப்படுது அதிகா இப்படி இருக்குது அப்படிப்பட்ட அதிகாரிகளில் யாராக கிடைச்சாக செய்யலாம்னு சொல்லப்படுது அதனால்தான் பகிரங்க சாதனம் ரெண்டு நிஷ்காம கர்மத்தினாலே மலதோஷம் நீங்கணும் மதம் என்று சொன்னால் பாவங்களும் பெயரும் பாவங்கள் போகும் பாவம் தான் தடை நமக்கு ஞானமாக தடை பாவங்கள் தான் உங்கள் ஜென்மங்களை செய்தது தடை பண்ணும் அதுக்காக பண்ண செய்ய செய்ய அது போகும் அது எப்படி போயிருக்குதுன்னு தெரிகிறதுக்கு காரணம் என்ன எப்படி போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் அடையாளம் ராகத்து வியங்கள் காமக்கூடாது இருக்குது அது எவ்வளோக்கெல்லாம் குறையுதோ அவளுக்கு அவ்வளோ அதிகாரத்தை கூடுதுன்னு அர்த்தம் இது அடிப்படை நீங்கள் சொல்கிற செய்கிறதா அது அப்புறம் திருமணம் பண்ணும் போது நீங்கள் சொல்கிறது ஆரம்பம் இது எந்தளவுக்கு உலகத்தில் உள்ள ஆசா பாசங்கள் குறைவு ஏற்படுகிறது அந்த மனதுக்கு அப்போது மலதோசை நீங்கள் அர்த்தம் அதுதான் பாவம் போகுதுன்னு அர்த்தம் ஆசைகளுடைய வளர்ச்சி இருக்கே அதுதான் பாவம் அதோட குறைவு இருக்கே பாவ நிபுத்தின்னு பேர் அதுதான் மலதோஷம் பல வேணா பாவம் ஆனால் இஸ்லாமகர்மங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளவு லாக் கேசம் குறைஞ்சிட்டே வந்துடும் போதுமங்கல் என்ன வந்துகிட்டே இருக்கும் லௌகிக விஷயத்தில் போதுமங்க என்ன வரும் அது என்ன எவ்வளோ கூட வருதோ எவ்வளோ கூட பாவங்கள் குறஞ்சி போச்சுன்னு வருத்திரும் இது அடையாளம் விஷயம் உபாசனை அது எப்படி அடையாளம் என்ன சஞ்சன வீடு இந்த வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் பேரம்பத்திய இருக்கணும் மகன் இல்லைன்னாக்கா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் ஸ்வீகாரம் பண்ணணும் இப்படி எல்லாம் எண்ணங்கள் இருந்தாக்கா அது சஞ்சமன் தான் அதுக்காக கோரிக்கை வந்து அது சஞ்சயம் தான் அது கர்ம செய்தே கர்மம் அதுக்கா உபாசனையை பேசுறது ஈஸ்வரா உபாசனை வழிபாடு செய்யும்போது கோரிக்கை இருக்குல்ல ஒவ்வொருவரும் கோரிக்கை இதை காமிபக்தின்னு பேர் அப்படி எத்தனையோ கோரிக்கை இருக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறலாம் சந்தோஷப்படுவாங்க நிறைவேறா துக்கப்படுவாங்க அப்போ நிறைவேற திருப்பி வராது அப்போ சஞ்சலம் இருக்குது அந்த சஞ்சலத்துக்கு காரணம் நீங்கள் எந்த சஞ்சலம் இல்லாமல் வறுமையாக விஷ உபாசனை பண்ணுங்க பகவானுடைய அருள் நான் பகவானே வழிபடுகிறேன் எனக்கு பகவானோடு செஞ்சாக்க ஒரு கொடுத்த திருப்பி தின்னு வரும் அந்த சமயத்தில் மன சஞ்சலம் இல்லாமல் இருக்குது அதான் விட்சேப தோஷம் நீங்க அர்த்தம் அது விட்சேபம் எவ்வளோக்கு எவ்வளவு இல்லாமல் இருக்கோ அதிகாரி தலைமையிலே கூடு இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே ஊர் ஆசை இருக்குது இங்கே நிறைவேறில்லையா பவன்ட் போய் பிரார்த்தனை பண்ணுறோம் திருப்பதி போகலாமா பழனி போகலாமா முட்டை போட்டலாமா இல்லை ஒரு வசதிக்கு தகுந்த மாதிரி பல கோடு ரூபா லாபம் ஒரு வெள்ளி தேடி வச்சுக்கலாமா தங்கத்தை எதோ வச்சு காட்டி கொடுத்துருவோம் பணம் போட்டு போட்டேன் நம்ம பழக்கோடு வருது இப்படிப்பட்ட கோரிக்கைகளாக இருக்க இதுதான் காமி உபாசன் பேர் இப்ப கான்மிபாசனை என்ன பண்ணுது கிடைக்கல என்ன துக்கம் வந்துடுது நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன் வரல தங்கத்தியார் கூட கொடுக்க சொல்லிட்டேன் கொடுக்கல அப்படி எங்கே போய் கொடுக்குது நம் தங்கத்தியார் கண்டது போய் கும்பிட்டா வருவோம் என்ன பண்ணுறது போங்க இதை பழனி ஆண்டவர்கள் நம்பி பெரியவாதனும் இல்லை திருச்செந்தூர் ஆனவர் நம்மளாம் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் வரப்படுறதா சொல்கிறாங்கப்பா திருச்செந்தூர் போயிடலாமா அதுதான் சரி திச்சி ஆண்டவா நீ யாராவது எத்தனை கோழிக்கு சம்பாதித்தியம் கொடு நான் உணவு தங்க தேர்ச்சி செஞ்சு தரேன் அவரும் கொடுக்கல துக்கம் வந்துருச்சு திருப்பதி தான் போகலாமா இங்கேயும் போய் பார்ப்போம் எப்போ எங்கேயும் நிம்மதி இருக்கு போகுது துக்கம் வருது இல்லை அதான் சொல்ல நிஸ்காம பார்த்து சொல்ல அதுதான் எவ்வளோக்கு எவ்வளவு பலன் கருதாமல் பாதனை செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மனதில் சஞ்சலத்தன்மை ஈடுபடுது அப்போ இப்படி இருந்தால் எப்படியா பிழைக்கிறது பணக்காராக வேண்டாமா நல்ல பேர் அந்தஸ்தவர்கள் இருக்க வேண்டாமா அவங்களாம் காலையில் போன நான் ஒரு காலையில் போனால் வேண்டாமா அப்படின்னு எண்ணெய் வரும் அப்படி போகக்கூடிய பிரார்த்ததில்லை தானே வரும் கர்மானுசாரம் கிடைச்சா போகணும்னு எண்ணம் வந்துடும் நமக்கு ஒரு கட்டி பிரார்த்தனை இருக்கா சேவம் இன்னும் என்ன வேண்டாம் அப்படியே காலையில் ஒரு ஒரு ரெண்டு சக்கர வண்டியாவது கிடைக்க அது கூட கடன் வாங்கி தான் வாங்கணுமா என்னையாது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சேர்த்து போச்சு என்ன கேட்டு போச்சு காலெல்லாம் வலிக்குது ஐயா சைக்கிளில் போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க இ பெட்ரோல் நாற்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வண்டி கிடைச்சா பரவாயில்ல பழச்சி வாங்கினோம் பண்ணாலும் ரிப்பேர் ரிப்பேர்ன்னு போகுது புதுசாக வாங்கணும் ஆசை கடங்காலும் கொண்டு போயிடுவாங்கண்ணா எல்லாம் காசு கிடைக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் வந்து அப்படி எப்படி மனசில் சாந்தி கிடைக்கும் எண்ணெய் அப்போ தான் வரும் அப்போ வந்தேன்னா கார் வந்தால் வச்சுக்கோட்டேன் யாரும் வேணாங்கிறாங்க உபயோகம் பண்ண வேண்டியதுன்னா கார் வந்தால் விமானம் தான் வளர்கிட்டமே ஏறி போங்க அதே நாளுக்கு போங்களேன் சுற்றுங்க எரியாப்பு வாங்கி வச்சுக்கோங்க சுற்றிட்டு இருக்குங்களே யாரும் வேணாம்ங்கிறாங்க ஆசைப்பட வேணாம் கிடைச்சுன்னு திருப்பி கிடையாதுங்க அவ்வளோதான் ஒன்றும் மலை வச்சு மழை அப்புறம் சொருபாவனம் இருக்குது ஆவணம் மறை நம்முடைய இது உண்மை சிறப்பு தெரியல அதுதான் கொஞ்ச நேரம் தேடி போகிறது அதுக்கு சிவனம் பண்ணுறது சிவனம் மன்னன்தான் பண்ணுமான்னு சொன்னால் வே சம மூச்சம் சாதனங்கள் இருக்கணும் சாதனங்களில் ஒரு நாளில் ஒரு பாகமாக இருந்தால் அதிகாரத்தன்மை உண்டு இல்லைன்னு கிடையாது அப்படி ஓ அதிகாரத்தன்மை இருக்கிறது என்ன அடையாளம் செல்வத்தில் மா பிரியம் கொடுக்கணும் அந்த அதிகாரத்தன்மைன்னு வேறு பிரியம் இருந்தாங்கன்னா அதிகாரத்தன்மை இருக்குன்னு அர்த்தம் ஒரு காத்திட்டமாக இருக்குது அறிகா திட்டமாக இருக்குதுன்னு அசை வச்சிக்கலாம் அது எவ்வளோக்காக கொடுக்குது அவ்வளோக்கா அதிகாரத்தன்மை தீவிரமாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் மேலே மூச்சத்திறன்மை தீவிரமாக இருந்தால் எல்லாம் குடிக்கும் ஒன்று கொண்டு சககாரி மு விவேகத்திற்கு வைராக்கியம் தீவிரமாக இருந்தால் விவேகம் தீவிரமானம் விவேகம் என்ன தீர்மானம் சமரச சம்பந்தி இருந்தாக்க இது ரெண்டுமே தீவிரமடையும் இந்த மூணு தீவிரமான மூச்சத்திறமை தீவிரமாக இருக்கணும் அப்போ தீவிரமடையும் அப்புறம் குரு முகமாக விவே சேவனமான வித்தியாசனம் அப்புறம் தற்பத தோம்பது விச்சாரம் அதன் பிறகு ஞானம் இது ஞான சாதனங்கள் சொல்லப்படும் அப்புறம் முத்தி இப்படி கிரமங்கள் இப்படிப்பட்ட கிரமங்களோடு கூடி இருக்கின்றவன் அதிகாரி ஆகிறான் அது நாலு தலமாக இருந்தாலும் கூட அதிகாரி தான் ஆகன் என்று சொல்றான் அதான் சொல்ற நித்தகன்மத்தியினாலே நிம்மல சித்தராகி மலமானது போய் அது சஞ்சலம் இல்லாதேஷம் இல்லாத சஞ்சலம் இல்லாமி உபாசனையும் சேர்த்துக்கணும் நித்திய பௌசகத்தில் இவர்தராயின் அப்ப இந்த பொய்யான பிறவிலே வரக்கூடிய விசேஷங்கள் இருக்கின்றனவே அதில் வெறுப்பு ஏற்படும் சாந்தராகி அதனால் மன சமாதான அடையும் சத்திய சொருதி நம்பி அதன் பிறகு சத்தியத்தை சொல்லக்கூடிய உண்மையை சொல்லக்கூடிய வேதம் நமக்கு நம்பிக்கொடது என்று நம்பிக்கை ஏற்படும் சண் அப்படி இருக்கிறது நல்ல மூழ்ச்சுக்கள் அப்புறம் கெட்ட மூச்சுக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கெட்ட மூச்சுகள் நல்ல மகிழ்ச்சியில் தான் இருந்தாலும் அதிகாரத்தன்மை குறைவரும் அர்த்தம் இவர்களுக்கு தீவிரவாதம் அவதி பறிந்து வந்தவர்கள் அர்த்தம் அவ்வளோதான் சண்முட்சுக்களான உத்தம எதிகள் ஏதாவது உத்தமமான சன்னியாசிகள் இதில் இருக்கலாம் இந்த உபதேசம் ஆதரிப்பார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் உபதேச கிரமம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கு தான் முடியும் ஒழிய மற்றவரால் முடியாது என்று அதிகாரத்துடனே இந்த பாட சொல்லி முடிகிறோம் மோகமார்பார்க்கத்தின் முத்தாப பானு தேச ஆகிய தாகத் துன்பம் அடைந்து நீர் விருப்பத்தோடு வேகமாய் வருந்தியோடி எளிதான மருதேசத்தில் சோகமே யுற்ற ஜீவர் சுகத்தினை அடைய சொல்ல மோகமார் பவமார்க்கத்தின் பிறப்பு பிற பிறந்த பிறகு இவர்களுடைய மார்க்கம் வழியானது எப்படி இருக்கு மயக்கத்தோடு புரிந்துருக்கு அந்த பிறப்பின் காரணமாக அந்த வாழ்க்கை இருக்கு அது ஒரு மயக்கம் புரிந்த வாழ்க்கை அந்த மயக்கத்துக்கு அளவு சொல்லாமன்னா அது அளவே சொல்ல முடியாது இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு மயக்கம்